வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களிலேயே போர் ஜி பதிவிறக்க வேகத்தில் முதலிடத்தில் இருக்கும் நிறுவனம் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமாகும் இரண்டு தனது ஊதியம் முழுவதையும் பிரதமர் நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வழங்கியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் என்பவர் மூன்று மொபைல் போன் தயாரிப்பில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது நான்கு சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டியில் பட்டத்தை வென்ற அணி கேரள அணி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 இந்தியாவில் முதல் முறையாக பி எஸ் விஐ ரொரு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இரண்டு எந்த நாட்டில் ஏவுகணையில் பயன்படுத்தப்படும் ரேடார் கருவியைக் கொண்டு கொசுவை ஒழிக்க புதிய கருவி கண்டுபிடித்துள்ளது மூன்று இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பூங்காக்கள் நூலகங்கள் போன்ற ஆயிரம் பொது இடங்களில் இலவச ஒய்ஃபை சேவையை வழங்க உள்ளது நான்கு அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி ஓபன் தொடர் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி